அன்பார்ந்த தமிழீழ மக்களே வணக்கம் இசைப்பாடும் திருகோணம் என்ற இந்த பாடல் ஒலிப்பதிவு நாடாவுடன் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் தலைநகராம் திருகோணம் பேரினவாதிகளாலும் சொல்லண்ணா துயரில் கிடந்து துன்புறுகிறது எமது உயிரணிய தாயக பூமி திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களால் சீரழிக்கப்படுகின்றது அலைபாடும் இசை கேட்டு வயல் தாள படகேறி விளையாடி என்பதற்கிணங்க பாட்டம் கூத்தும் திருகோணமலை இன்று ஓலமும் ஒப்பாரியும் அகதி வாழ்வுமாக அவனத்துக்குள்ளாக்கி அடும் மூசையே அங்கு ஆட்சி செய்கிறது மானத்தமிழ் மரபன் நிலங்கி வேந்தன் ராவணன் சுருதி மீட்டி இசை பாடிய சுந்தர பூமி இன்று காலம் இசைக்கும் பறவை கலக்க கட்டாந்தரையாக கிடக்கிறது என்றாலும் எம் மக்களின் துன்பங்கள் தீரும் நாள் தொலைவில் இல்லை தலைநகர் மீண்டும் தலை நிமிந்து நின்று புலிகோடியேற்றும் நாள் மிக விரைவில் புலரும் விடுதலைக்கு உயிர் கொடுக்கும் விடுதலை புலிகளின் கையில் எங்கள் தலைநகர் விரைவில் வந்து விளையாடும் தமிழன் தன் ஊரெல்லாம் சென்று மீண்டும் குடியேறி பாலும் தயிரும் பற்றி உண்டு அளிக்கும் நாள் புதியமாகும் வரலாறு எழுதும் எங்கள் வழிகாட்டி காலம் எமக்களித்த கைவிளக்கு தமிழினத்தின் தானே தலைவன் பிரபாகரனின் சேனை மிக விரைவில் திருமலை பூமியை மீட்டெடுக்கும் கோட்டையிலும் முற்றவழியிலும் சுற்றி வர உள்ள குக்கிராமங்களிலும் புலிகொடி பறக்கும் நாள் விரைவில் புலரும் எம் மக்களின் நம்பிக்கைக்கு நாங்கள் உயிர் வடிவம் கொடுப்போம் அதுவரை எங்கள் அன்பையும் உறுதியையும் இந்த பாடல்கள் எம் மக்களுக்கு வழங்கும் இப்பாடல்களை நாங்கள் உருவாக்கிய